நன்றி இணை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் செய்யப்போறது மிளகு கோழி பருவல் செய்ய தேவையான பொருட்கள் சிக்கன் அரை கிலோ வெங்காயம் கால் கப் மிளகு 2 ஸ்பூன் தனியா மூணு ஸ்பூன் பச்சை மிளகாய் மூணு சோம்பு ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி அரை ஸ்பூன் உப்பு ருசிக்கிற எண்ணெய் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை சிறுதளவு கொத்தமல்லி சிறுதளவு செய்முறை மதுரை சிக்கன் நல்லா கிளீன் பண்ணி நல்லா பீஸ் பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருவோம் வெங்காயம் பொடியை நான் இருக்க வச்சுப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிவிடுவோம் ஒரு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுட்டு ட்ரை பேனில் இந்த மிளகு தனியா தனியா வறுத்து அதை வந்து பொடி பண்ணி வச்சுடுவோம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் சோம்பு கருவேப்பில் இப்போ வெங்காயம் பொடியா கட் பண்ணதை போட்டு வதக்கிப்போம் நல்ல வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதும் ராஸ் பச்சை மிளகா போட்டு அதையும் வதக்கி வைப்போம் அதுக்கப்புறம் இந்த சிக்கன் பீசஸ் போட்டு நல்லா வதக்குவோம் அந்த எண்ணெய்லேயும் நல்லா வதக்குவோம் மஞ்சப்பொடி இந்த டிஷ் தேவை உப்பு கலந்து விட்டுட்டு நல்லா டாஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா முடி நல்லா வேந்து வந்த உடனே இந்த மிளகுத்தூள் தனியாத்தூள் அது ரெண்டியும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தூவுன மாதிரி மிளகு <laughs>